குறிப்பா பெருமானா சல்லா கட்டுக் கொடுத்தார்கள் சதகா அனை ஆயிஷா இருக்கிறது பெருமானா சல்லா அலிமர்கள் மாதம் வந்துவிட்டால் சதக்கா செய்வதில் எந்த அளவுக்கு தீவிரமாக விட வேகமாக சதக்கா செய்வார்கள் வீசும் வேகமாக அப்படி வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக பெருமானா சலாஹ் சதக்கா செய்வார்கள் அதிக அதிகமாக தர்மம் செய்வார்கள் தர்மம் செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் பெருமானா சல்லாஸ்லாம் பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்தியாவை அதிகமான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படி செய்யலாம் ஆனால் பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பது மட்டும் சதக்கா அல்ல அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழை எளியவர்கள் கொடுப்பது மட்டும் சதக்கா அல்ல நம்முடைய நண்பர் ஒருவருக்கு ரமதால் மாதத்தில் நோன்பு திறந்த பிறகு தவறாய் தொழுத்து வாங்க டீ சாப்பிடலாம் என்று டீ சாப்பிடுவதற்கு நாம் காசு கொடுத்தால் வளமையா உண்ணக்கூடிய உணவை விட அவங்களுக்கு அவனுடைய பசியார் விதத்திலே மனவார் விதத்திலே நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று ஒரு குடும்ப தலைவர் மனைவி மக்களுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுப்பார் எனும் சதக்கா தான் சதக்கா என்பது தர்மம் என்பது ஏழை எளியவர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு வழமையாக வாங்கக்கூடிய வேலையை விட ரமதான் மாதத்திலே கொஞ்சம் வேலையை குறைத்து வாங்குவீர்கள் இதுவும் சதக்கா இதுவும் தர்மம் தான் சகோதரர்களை சதக்கா செய்வது என்பது பல்வேறு வழிகள் இருக்கின்றன அந்த எல்லா வழிகளையும் ஒரு மூமின் பயன்படுத்திக் வேண்டும் தர்மம் செய்வதற்கான எல்லா வழிகளையும் ஒரு மூவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அலாமது சமுதாயத்தை பொறுத்தவர்களே உலகத்தால் மற்ற சமுதாயத்தை கம்பேர் பண்ணும் பொழுது மற்ற மற்ற சமுதாயங்களை கம்பேர் பண்ணும் பொழுது அலாமது இல்லா உலகத்திலேயே தர்ம சிந்தனை உள்ள ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அது யாரும் மறுக்க முடியாது முஸ்லிம் சமுதாயத்தில் இருப்பதைப் போன்று தர்ம சிந்தனையும் சதக்கா தான தான தான தர்மங்கள் வாரி வழங்கக்கூடிய சிந்தனையும் உலகத்தில் ஆனால் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி நம்மை நாம குறைத்துக் கொள்ளக்கூடாது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இன்னும் இவ்வளவு சதக்கா செய்யும் நான் என் குறைவாக செய்ய வேண்டும் நான் அதை விட தர்மம் செய்கின்றேன் ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை சீதேவிகள் மாஷால்லா அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் தர்மம் செய்கிறார்கள் சதக்காசார்கள் எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழியிலும் சதக்காசார்கள் ஆனால் தர்மம் செய்யக்கூடாது என்ற கஞ்சத்தனம் உள்ளவர்கள் அதற்கு ஆயிரக்கணக்கான சாக்கு போக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆயிரக்கணக்கான சாக்கு போக்கலை பார்க்கிறோம் சாதாரண மனிதராக இருப்பார் அவர் செய்யக்கூடிய காரியத்தை மிகப்பெரிய காரியத்தை ஆற்றுவார் மிகப்பெரிய காரியத்தை ஆற்றுவார் இவராக ஆச்சரியமா இருக்கும் பெரிய செல்வந்தரப்பார் அவர் கேட்டால் ரூபாய் கொடுத்து சொல் தர்மம் என்பது செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல சதக்கா என்பது செல்வத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல நம்முடைய பரந்த மனப்பான்மையோடு சம்பந்தப்பட்டது உயர்ந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது உங்களுடைய உள்ளம் உயர்ந்ததாக இருந்தால் மனப்பான்மை பறந்ததாக இருந்தால் உங்களுடைய சிந்தனை தெளிவானதாக இருந்தால் உங்களுக்கு பணம் இருக்க வேண்டும் அவசியம் எப்படியா சதக்கா செய்து கொண்டே இருப்பீர்கள் தான தர்மம் செய்து கொண்டே இருப்பீர்கள் உள்ளம் இறுகி விட்டது என்ற சகோதரர்கள் கோடிக்கோடியா கெட்டி கிடந்தாலும் தர்மம் செய்வதற்கு கோடி கோடியா வாய்ப்பு இருந்தாலும் அஞ்சு பைசா மனசு சந்தா செய்ய மாட்டான் ஏன் உள்ளத்தில் இடமில்லை ஆக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சதக்காய் என்பது தர்மம் என்பது செல்வத்தோடவோ பொருளோடவோ நாம் வாங்கக்கூடிய சம்பளத்தோடவோ நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தோடு சம்பந்தப்பட்டது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது அதனால்தான் பெருமான சல்லோ வளைவசலம் அவர்கள் பெரிய செல்வந்தராகவோ பெரிய கோடிஸ்வரராகவோ பெரிய லட்சாதிபதியாகவோ இருக்கவில்லை ஆனால் சதக்கா செய்வதிலே வீட்டும் காற்றை விட வீசும் காற்றை விட வேகமானவராக இருந்தார்கள் ஆயுஷா எல்லாரும் சொல்றாங்க